3.4.8 ஒரு மனிதர் ஜமாத்துடன் இருப்பதை கண்ட நபி அம்மனிதரிடத்தில் நீர் ஏன் ஜமாத்துடன் தொடவில்லை என்று கேட்டார்கள் அதற்கு அவர் அல்லாஹின் தூதரே எனக்கு குளிப்பு கடமையாகிவிட்டது தண்ணீர் கிடைக்கவில்லை என்கிறார் அப்போது மண்ணில் தயமம் செய்யும் அது நமக்கு போதுமானது என நபி சா அலிகம் வசல்லாம் அவர்கள் கூறினார்கள்